அன்பு வணக்கங்கள் அறிவோம் இருந்து ரோலர் கோஸ்டர் வர இருக்காம விளையாட்டுல ஆனா பயமா கூட இருக்கும் ரோலர் கோஸ்டருகஸ்ட் பதினாறு கோஸ்டர் பேட்டன்ட் வந்து இந்த நாள்ல வந்து ரோலர் கோஸ்டர் இருக்கிற எக்ஸிபிஷன்ல இல்லாட்டி பொழுதுபோக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் பாத்தோம்னா நுழைவு கட்டண சலுகை இல்லாட்டி பரிசு பொருட்கள் கொடுக்கிறது அப்புறம் விளையாட்டு போட்டி வைக்கிறது சொல்லிட்டு செலிபிரேட் பண்ணுவாங்க அதை விட ஆச்சரியம் வந்து நடந்ததுதான் என்ன நடந்துச்சு வந்து ரோலர் கோஸ்டருக்கு வந்து பெயர் போன கண்ட்ரி அது அந்த கண்ட்ரில இருக்கிற கோஸ்டர் வந்து இருக்கு அந்த கோஸ்டருக்கு கூட ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஸ்டாம் இந்த எப்படி வந்து விதவிதமா டைரக்ஷன்ல போகுமோ அந்த மாதிரிதான் வந்து ஸ்டாம்ப் ஷேப் கூட பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கு ஸ்கொயரு சர்க்கிள் அப்புறம் ட்ரையாங்கிள் இப்படி பல ஷேப்ல வந்து ஸ்டாம்ப்ஸ் இருக்கு உலகத்தோட ரெக்டாங்கிள் ஷேப்லதான் இருந்தது வேற ஷேப் அதுல வர்றது வந்து அதாவது சதுரம் நாம போஸ்ட் ஆஃபிஸ்ல வந்து ரெகுலரா அதாவது வட்ட வடிவமான நாம அறிவ இந்தியாவோட முதல் ஸ்டாம்ப் பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது சிந்தி டாக்னு சொன்னா அந்த ஸ்டாம் சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்லதான் இருந்தது முக்கோண வடிவ ஸ்டாம்ப் இந்தியால வந்து border road organization நினைவா 2 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் வந்து release பண்ணாங்க இதோட ஓகே. உலகத்தில் முதல்ல ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து லைபீரியாங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தான் அது வந்து வந்து இது இல்லாம பல வடிவத்துல வந்து ஸ்டாம்ப்ஸ் இருக்கு அதாவது பென்டகன் ஐங்கானம் ஆறு சைடு உள்ள ஸ்டாம்ப் ஏழு சைடு எட்டு சைடுன்னு சொல்லிட்டு விதவிதமான ஷேப்ல வந்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் பண்ணாங்க வருஷத்துல ரிலீஸ் பண்ண எக்ஸ்ப்ளோரிங் உள்ளது ஏழு சைடு உள்ள ஸ்டாம்ப் வந்து 6 7 டூ தௌசண்ட் லெவன்ல தாய்லாந்து அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் இருவர்பு சொல்லுவோம் அந்த வெரைட்டில வந்து இந்த ஸ்டாம்ப்லாம் வரும் என்னென்ன பல ஷேப் இருக்கு அதுல முக்கியமா சொல்லணும்னா ஹார்ட் ஷேப் அப்புறம் வாட்டர் டிராப்லெட் இப்படி பல ஷேப்ல இருக்கு இன்னொன்னு சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவே அது என்னன்னா பனானா ஷேப்ல கூட ஸ்டாம்ப் இருக்குற ஒரு ஆஸ்திரேலிய கிட்ட இருக்கிற ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி இருக்கு இதுதான் இப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஷேப் உள்ள ஸ்டாம்ப் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு இந்த irregular stamp, stamp stamp stamp, stamp shape, பார்த்தினா, இந்த இருக்கும். மிக இரகுலர் ஸ்டாம்ப் போலி வருங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி பண்ணது உலகத்திலேயே சின்ன ஸ்டாம்ப் இது கூட புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து இடம் பெரிய stamp? பெரிய ஸ்டாம்ப் இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி தாய்லாண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப் உலகத்திலேயே இது வந்து தாய்லாந்தோட அரசர் கிங் ராமா அரியணை ஏறி எழுபது வருஷம் கம்ப்ளீட் ஆனதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த ஸ்டாம்ப் வந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வாரம் வந்து சந்திக்கலாம் अंजल तल पयिपोम नंबर वाकं